ார் கிஷ்ரோப்பீலே சாந்தே புருஷோத்தமணிபதிஷையாசனம் வாகனம் என்ற ஸ்லோகத்தில் புலேஹிராட்சியார் என்ற உறக்குச் சேர எந்தருமானோடு சம்பந்தவர் ரஜை என்ற புறவைக்குச் சேர ஜீவாத்மாக்களோடு சம்பந்தம் பெற்றவர் இப்படி ஸ்ரீசத்தார்த்தத்தை சட்டமாக வெளிச்சியிருக்கிறார் என்ற காலட்சேபத்திலே அணிபதி சிவியாகனம் வாகனம் என்ற பாகத்தில் சில அர்த்தங்களை நாம் அனுபவிப்போம் இன்னும் சில அர்த்தங்களை அந்த பாகத்திலேயே அனுபவித்து மேலே ஆசனம் வாகனம் வேதாத்மா விகேஸ்வரா என்ற பாகத்தை எடுத்துக் கொள்கிறேன் எப்போதும் பகவானை அனுபவித்து புகைப்பித்து போடுகிறவர்கள் நிச்சயூரிகள் அந்த நிச்சயூரிகளுக்குள்ளே திருவரங்காயுவான் தலைவராயிருக்கிறவர் அவருடைய முக்கத்தின் தோத்த கணிபதி செய்யாசனம் என்ற பாகத்திலே திருவரங்காயுவானவே முதல் முதல்லே எடுத்து ஆழவன்தான் கழித்து இருக்கிறார் பகவானிடத்திலே அதிகமான பிரேமன் உள்ளவர் அவர் பரமபுரத்திற்கு அயோத்தி என்று பெயர் தேவானந்தூர் அயோத்யா என்றும் பிரமாண வத்தனம் மற்றவர்கள் அங்கே பிரவேசிப்பதற்கு இல்லை மித்தர்களும் மத்தர்களும் எம்பெருமானை எப்போது அனு அனுபவித்து செய்து ஒகப்பிக்கிறார்கள் அவர்கள் எம்பெருமானை அனுபவிக்கிற காலத்திலே சந்தோஷத்தாலே காமதானம் செய்ய அதை பிரதிபூல விசை செய்கிற ஆரவாரமாகக் கொண்டு திருவனந்தாழ்வான் நெருப்ப கக்கரவர் ஆனந்த ஆரவாரம் அபிகேட்டு அவள் உமழும் என்று இந்த உத்தாந்தத்தை திருவழிகை ஆய்வுவார் அளிச்சிருக்கிறார் அப்படி பகவானிடத்திலே கிரகம் உள்ளவர்கள் என்ற அர்த்தத்தை சென்ற காலட்சேபத்தில் இறுதியில் நாம் அனுபவிப்போம் இப்போது சில அர்த்தங்களை நாயனா ராஜான் உள்ளை அழி செய்தபடி இங்கே தெரிவிக்கிறேன் ஒரு வக்கையிலே பல தர்மங்களில் இருக்கலாம் ஆனாலும் அந்த தர்மங்களுக்குள் ஒரு தர்மம் மிகவும் முக்கியமாயிருக்கும் புத்தத்தை எடுத்து அதில் பல தர்மங்கள் உண்டு அந்த தர்மங்களுக்குள்ளே பரிமலம் என்பது மிக முக்கியமானது ரத்தத்திலே பல தர்மங்கள் உண்டு அதற்குள்ளே ஒளிமை என்பது மிகவும் முக்கியமானது ஈதாத்மாவரிடத்திலே பல தர்மங்கள் உண்டு தேசத்துவம் என்ற தர்மம் முக்கியமானது இதை போன்று பகவானிடத்திலே பல தர்மங்கள் உண்டு பகவானோடு சேர்ந்திருக்கிற வத்துக்களை பகவானுக்கு தர்மமாகவே வேதாந்த சாஸ்திரம் சொல்லும் அந்த தர்மங்களுக்குள்ளே ியாருக்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு பெரும சிராட்சியாரை பரமபுருஷனுக்கு அவர சுக்க விசேஷனம் பகவானை வீட்டு பிரியாது எப்போதும் பரமகுருஷனத்திலே சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒரு தர்மம் பர தர்மங்கள் இருந்த போதிலும் கூட அந்த லட்சுமி தர்மத்துக்கு முக்கியத்துவம் புஷ்பத்திற்கு பரிமளம் போலேயும் ரத்தத்துக்கு உள்போலேயும் ஜீவனுக்கு சேகத்தின் போலேயும் பகவானுக்கு லட்சுமி சம்பந்தம் லக்ஷ்மி சுரூபன் ரூபிகள் சம பூபை என்ற சாஸ்திரங்களில் நம் ஆச்சாரியர்கள் அறிவித்து இருக்கிறார் எந்த வஸ்தூனுடைய சம்பந்தத்தை விட்டு எந்த வஸ்துவை எந்த வஸ்துடைய சம்பந்தத்திற்கு எந்த வஸ்துவை தெரிந்து கொண்டு வர காலத்திலே சம்தலவை ஏற்படுகிறனோ இல்லையோ அந்த வஸ்து அந்த வஸ்துவுக்கு சொரூபணி உகத்தண்ணம் என்று சாஸ்திரங்களிலே பரிஷ்காரம் செய்யப்பட்டிருக்கிறது நம் ஆச்சாரியர்கள் அல்ல கிரந்தங்களிலே நாம் பார்க்கலாம் பகவானை சொல்ல ஆரம்பிக்கிற போது புயப்பதி என்னவிதான் நாரதித்த லக்ந்தத்தயே பகவானை திருந்து சாரஸ் ஏற்படுத்தியு பரமுஷன்கே லக்சம்பயுத்தே பகவந்திரே மொருதேவகாச்சயமும் ஏற்படாக்கு தீசம்பந்தம் பரமகுருகாலத்திலே பல தர்மங்கள் இருக்கக்கூடிய மற்றவர்களைப் போல் இல்லாமல் முக்கியமானது அந்த திருஹிராட்சியாருடைய சம்பந்தத்தை விட்டு பலவாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அவரை விட்டு தெரிந்து கொள்கிற காலத்திலே நமக்கு வேறு விதமாக சந்தேகமும் ஏற்படவில்லை என்ன சாஸ்திரங்களில் அங்கங்கே நம் ஆச்சாரியர்கள் ஸ்பஷ்டமாக அறிவு செய்திருக்கிறார்கள் அதனால்தான் எந்த இடத்திலேயும் சிவப்பு திசு என்றுதான் ஆரம்ப நம்ம சுவாமி எவருமானால் திரியரங்கம் திருப்பதியிலே அதிகமான பிரீபி உடையவர் தென்னரங்கன் செல்வம் முப்பது திருப்பி வைத்தான் வாய்வேன்னு அந்த சன்னிசியிலே எந்த பிரீதியோடு கவிஞரியத்தைச் செய்து கொண்டிருந்தவர் அவர் ஸ்ரீபாட்சியம் தொடங்கும் போது பிம்மணி ஸ்ரீனிவாசே என்று அழித்து கொள்கிறார் ஸ்ரீதரமுடையாகத்தான் அந்த ஸ்லோகத்திலே பிம்ம சப்தார்த்தமாக ஸ்ரீனிவாசே என்ற பதத்தாலே குறிப்பிட்டுச் சொல்லி அந்த கரமபுருகிடத்திலே எனக்கு பக்தி ஏற்பட வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார் நம்ம தேசத்திலே ஸ்ரீரங்கம் திருவாங்கடம் இப்படிப்பட்ட வீர ஸ்தலங்களுக்கு ஒரு ஒரு விதமான முக்கத்து உண்டு ஸ்ரீரங்கத்திலே அது சர்ச்சை இல்லை திருவேங்கடத்தை பற்றி சொல்ற காலத்திலே அந்த பகவான் நாராயணந்தானா இல்லை சுப்பிரமணியனா இல்லை சக்தி என்று சொல்லப்படுற தேவதையா என்று பலவிதமான கட்டிகள் இருக்கு திருவேந்திர சுப்பிரமணியன் என்று சொல்லுகிறவர்கள் பகுவேர் உண்டு சக்தி என்று சொல்லப்படுற வீரம் உண்டு நம்முடைய மதத்தில் சுப்பிரமணியனும் இல்லை சர்ச்சி என்ற தேவதையும் இல்லை பரமாத்மா நாராயணன்தான் எதுமானால் ஸ்ரீவாசு என் அருள் சொல்கிறார் ஆரியார் ஆரகிழன் வரையும் என்று அறமேல் மனித உரைமாறுதா என்ற பாசனத்திலே லட்சுமி சம்பந்தத்தை விட்டு அந்த பரமபுருஷனை குறித்துச் சொல்லியிருக்கார் அதை கருணாதிபதி செல்கிறார் அந்த வங்குருவாருடைய திருவார்களிலே லக்ஷ்மி அந்த திருவேரிலேயே ஏகதேசமாக சாதிக்கிற விஷயத்தை அவர் சாட்சாக்கரித்து அந்த ஸ்ரீ சம்பந்தத்தையே அந்த பரமகுருகனை அகனு இல்லவினி அறமேல் நம்பி உரைமாறுபா என்று அழைக்கிறாரே அவருடைய கருத்தை என்னஹா சுப்பிரமணியன் என்று தொண்டயமாகவும் சொல்லுகன் மந்தனுக்கு மர் மனுடைய சம்பந்தம் கிடையாது என்கிற தொந்தையத்தும் கிடையாது அந்த எம்பருவானுடைய திருவாரதிலே அரவேரன் மங்கை என்று சொல்லக்கூடிய சிலாட்சி சம்பந்தத்தை எல்லாரும் பிரத்யமாக பார்க்கலாம் அவருடைய சம்பந்தத்தை விட்டு பகவானை சொல்றார் அவருடைய சம்பந்தத்தை விட்டு பகவான் தெரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கா அவருடைய சம்பந்தம் முக்கியமானது மற்ற தேவதிலே இந்த என்று சொல்லுகிறதற்கு இடமில்லாமல் அந்த லட்சுமி சம்பந்தம் இதனாலே லட்சுமி சம்பந்தத்தை குரூபிரூப தர்மம் என்று நம் ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் தமிழ் பாஷையிலே நாம் அனுபவிக்கும் முடியாக சொன்னால் லட்சுமி சம்பந்தத்தைவிட்டே பரமகுருகளை நாம் தெரிந்து கொள்கிறோம் அந்த லக்ஷ்மி சம்பந்தம் பகவானுக்கு ஸ்வரூபிரூபகமாய் இருப்பது போல திருவனந்தாய சம்பந்தமும் பகவானுக்கு ஸ்வரூபரூபகமாய் உள்ளது என்று நம்ம சம்பிரதாயத்திலே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அகலைமியன் இளையவன் அறமேல் மண்ணி உடைமாறுபா என்றால் நாராயணனையே நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் வேறொரு தீவிரத்துக்கு அங்கே இடமில்லை அதப்போலே திருவந்தாய்வானை படிக்கையாக உடையவன் ஆசனமாக உடையவன் என்று சொன்னால் பெரிய விடுவரியை ஆசனமாக உடையவன் ஆசனமாகவும் உடையவன் என்று சொன்னால் திருவந்தாயுவானுடைய சம்பந்தமும் செய்ய திருவடியினுடைய சம்பந்தமும் லக்ஷி சம்பந்தம் மற்றவர்களுக்கு அனுபவிக்கிறதில்லை பகவானுக்கே அன்பிக்கிறது என்பது போல திருவனந்தாயுவானை படுக்கையாகக் கொண்டிருத்தல் செய்யு திருவடியை வாகனமாகக் கொண்டிருத்தல் என்பது கூட பரமபுருஷன் நாராயணர்தான் மற்றதே நகை கிடையாது இந்த பிராட்சி சம்பந்தத்தை விட்டு நாம் தெரிந்து அந்த திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தம் திருவடியினுடைய சம்பந்தம் சூப்பரி ரூபக தர்மமாக இருக்கிற வழியாலே லட்சுமி சம்பந்தத்தை சொன்னது போலே சேர்த்து திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தத்தையும் சிவனினுடைய சம்பந்தத்தையும் தான் பற்றி உருவோசணிபதி வாகனம் தேதாத்மா அனுபவிக்கிறார் என்று ஒரு கருத்தை சொல்றான் இனி மற்றொரு விதமாகவும் நாம் பார்க்கவன் பரமாத்மா நாராயணன் ஒருவன் நிர்ஹாரோ சுத்தி பெற்றிருக்கிறவன் நாம் கட்ட காரியத்தை செய்தால் அதற்கு சேர நிச்சயத்தை செய்கிறவர் நற்காரியத்தை செய்தால் அதற்குச் சேர அனுகிரகத்தை செய்கிறவன் நிபிரகத்தை என்பது பகவான் ஒருவனுக்குத்தான் உண்டு சிங்கிராட்சியாரை அனுபிரக வங்கியிலும் தோழியும் எண்ணம் அஜாத நிதிரகமும் எண்ணம் நம் ஆச்சாரியர்கள் குறித்து சொல்லியிருக்கிறார்கள் அனுகளுக்கு நல்லிணை தீ இவர்களுக்கு சேர அனுகிரகம் நிஜிரம் இவர்களை செய்யக்கூடிய பரமபுருஷன் பெரிய சிராட்சியார் தான் குன்றகாரமாய் இருந்து நம்முடைய பாவங்களை அவன் திருவுள்ளத்திலே படாமல் செய்து அனுகிரகத்தை பண்ணி நம்ம சீகரிக்கும்படியாக செய்கிற கடற்கா இருக்கிறவர் புருஷகார கூட்டையாக இருக்கிறவர்கள சம்பிரதாயத்திலே எங்கும் பார்க்கலாம் பெருதாட்சியார் புருஷகாரமாக முன்னிட்டு எம்பெருமானே ஆட்சி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது திருவனந்தாழ்வான் ராமாவதார காலத்திலே லட்சுமணனாக பகவான் வனவாசத்திற்காக எழுந்தருகிறார் அப்போது தம்மை அழைத்துச் செல்வதாக அவனுக்கு திருவுள்ள இல்லை என்று ஒரு விதத்திலே தெரிகிறது தம்மை அழைத்துச் செல்ல வேணும் தம்மிடத்திலே கைந்தரியம் கொள்ள வேணும் என்று சீதா உவாத அடியா சீதா சமக்ஷன் காப்பு விராட்சியாரை குடும்பகாரமாக முன்னித்தான் அவரையே பற்றியிருக்கார் பகவாரன் கபையை செய்து கூட அழைத்துச் செல்லுகிறான் கைங்கரியம் கொண்டுகிறான் இதனாலே பெரிய விராட்சியார் நம்மிடத்தில் ஒரு சகவானுக்கு உள்ள நிதிரகத்தை மாற்றி அனுகிரகத்தை அவன் செய்யும்படியாக பண்ணி நம்மை அந்த பரம குருக நடத்திலே சேர்த்து வைக்கக்கூடிய கடகையா இருக்கிறவர் என்று தெரியாது பொருட்சியாருக்கு கடகத்துவம் எப்படியோ அது போல திருவனந்தாழிவாருக்கும் அவரும் குருகாரமா இருந்து நம்மை பரமபுருஷன் இடத்திலே சேர்த்து வைக்கிறவர்களான் சரணே கரணி என்ன நம்மால் செம்புருவானை ஆட்சி இருக்கிற காலத்திலே திருவனந்தாணை புருஷகாரமாக முன்னிட்டு ஆட்சி இருக்கிற விஷயம் பட்டம் காந்தஸ்தோ புருஷோத்தமாக அதிபதி கையாசனம் என்ற இடத்திலே ாச்சி சம்பந்தத்தையும் திருவனந்தாயிவார்கள் சம்பந்தத்தையும் ஒக்க எடுத்து சொல்றார் திருஹோத்தமகா என்ற இடத்திலே திராட்சி சம்பந்தம் அணிபதி கையாகனம் என்ற இடத்திலே திருவனந்தாய்வார்களே சம்பந்தம் இந்த ஒக்க எடுத்துச் சொல்லுகிறது என்பதை சாஹி ஆகாரம் என சாஸ்திரங்களிலே சொல்லுவார்கள் சேர்த்து சொல்ற போது ஒரு கருவி தெரியாது எழுதி ராஜியார் நம் ஜீவாத்மாக்களை பகவானுடைய அனுகிரகத்திற்கு பார்த்தமாக்கி எப்படி சேர்த்து வைக்கிறவர்களோ அதபோலே திருவனந்தாய்வானும் அவருக்கும் புருஷகாரத்துவம் உண்டு இவருக்கும் புருஷகாரத்துவம் உண்டு புருகாரத்துவம் என்பது இருவருக்கும் புல்லியம் அதனாலே ராஜி சம்பந்தத்தையும் சொல்லி திருவனந்தாய்வானுடைய சம்பந்தத்தையும் சொல்லுகிறார் அந்த சேர்க்கையினாலே அடகத்தும் உங்கு என்கிற ஒரு அர்த்தம் கணிக்கிறார் ஸ்ரீராமன் இடத்திலே கருணாதிபதி செய்யும் முகூர்த்த கடற்கரையிலே எந்த இடத்தில் பகவான் ஸ்ரீராமன் லட்சுமணன் ஒரு கூட இருந்தோடு இருக்கிறாரோ அந்த இடத்திலே விபீஷணன் வந்தார் சொல்ற லக்ஷன முன்னிட்டு ராமனை ஆச்சித்தார் என்கிற அர்த்தம் அங்கே பணிக்கிறது முருககாரமாக முன்னெடுகிறது திருவனந்தாய்வானுடைய அவதார விசேஷமாக கொண்டாடப்படுகிற லக்ஷணனை குருகாரமாக முன்னிட்டு இருக்கிற சரித்திரம் அங்கே பிரசத்தம் குரூபணி தர்மம் என்ன திராட்சையை சொல்லலாம் திருவனந்தாழிவான் சொல்லலாம் ஒக்க எடுத்து சொன்னதற்கு அது பாவம் அடையலாம் அப்படி ஒரு பாவம் மேலும் என்ற இடத்திலே திருவிராட்சியால் எவ்வருமா இருவருமான தேர்தல் சொல்லப்படவில்லை அணிபதி செய்யாசனம் என்ற இடத்திலே திருமணம் தாழ்வு கைதையாயும் ஆசனமாயும் இருந்து கை தெரியம் செய்கிறவர் என்கிற அர்த்தம் அனுமதி செய்யணம் வாகனம் என்ற இடத்திலே அந்த தேர்த்தியிலே திருமணம் தாய்வான் திருவடி இவர்கள் கை தெரியும் செய்கிறவர்கள் என்கிற அர்த்தம் படிக்கிறபடியாலே நம் போன்ற ஜீவாத்மாக்கு இவருமான கைந்தரியம் செய்கிறது முறை அர்த்தம் காந்தே புருஷோத்தம பணிபதி கையாசனம் வாகனம் என்ற இடத்திலே பொறுத்தனையே குருவ இது ரொம்ப அர்த்தம் இது நன்ன மனசுல பானம் யுவதே நாராயணாய நமகா என்றுதான் பகவான் மாத்திரம் தனித்திருக்கிற இடத்துல நாம் கிட்டி அனுபவ கைந்தரியங்களை செய்தால் செய்கிற நமக்கும் ரசிக்காது வெற்றி கொள்கிற பகவானுக்கும் ரசிக்காது பகவான் விராஸ்கி ஒருவருமான சேர்க்கையிலே நாம் கிட்டி கைந்த செய்கிற காலத்தில்தான் அது முறைக்கும் சேரும் கைந்தரிய செய்கிற நமக்கும் ஆனந்தம் உண்டாகும் கைந்தரியத்தை சொத்துக் கொள்கிறவர்களுக்கு ஆனந்தம் ஏற்படும் ராட்சியோடு சேர்ந்த ஒவ்வொருமானது தான் கைத்தரியம் செய்யணும் பிரம்மச்சாரி நாராயணனுக்கு கைத்தரிய செய்தால் அதை ரசிக்காது காந்தத்தை என்ற இடத்திலே ராஜி பகவான் இருவரையும் சொல்லி அந்த இருவருமான சேர்க்கையே அனுபதி கையாசனம் ஒண்ணு கல்வையாளு படுக்கையாயும் ஆகனமாயும் இருந்து கல்வி தெரியும் செய்து போடுகிற திருவனந்தாய் தான் குறிப்பிட்டுள்ளே இருவருமான சேர்த்தீரை கை கையம் செய்கிறது முறை அதுக்கு உதாரணம் திருவனந்தாய்வான் தெரியுது என்கிற அர்த்தமும் சொல்கிறதோ என்ன அர்த்தம் போகிறான் பவான் சைவேசிய யுரிஷாசு ரமஷ்டத்து அஹம் சர்வம் கலிஷ்மி ஜாபத்து ஹோ ராமா வனவாசம் செய்து கூறுகிற சந்தர்ப்பத்திலே நீ சீதையோடு கூட அங்கங்கே ரொம்ப திருப்தனாய் விடுக்கப் போகிறாய் அந்த செயற்கிலே நான் எல்லா அடிமகளையும் செய்ய போகிறோம் சொல்லுடன் சொல்றாள் இதனாலே இருவருமான சேர்க்கரை கைந்தரியும் செய்கிறது முறை என்பது திருவனந்தாய்வாருடைய அவதார விசேஷமான லக்ஷ்மணனுடைய வார்த்தையிலேயே தெரிகிறது சீராமாயணத்தில் பகவானும் திராட்சியும் சூழ்ந்திருக்கிற சமயத்திலே லக்ஷணன் கையிருந்தார் அது லக்ஷ்மணனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் விஜய்பட்டிகளுக்கும் ஆனந்தாவகமாயிருந்தது ராவணன் சீதையும் சிரித்துக் கொண்டு போன சிற்பாடு லக்ஷ்மணன் பகவானுக்கு அந்த சமயத்திற்கு சேர பல கைது கரியங்களை செய்கிறார் ஆனால் திராட்சியினுடைய சம்பந்தம் அந்த காலத்திலே அந்த சரித்திர ரீதியாக பார்க்கிற போது அது லக்ஷ்மணனுக்கும் ஆனந்தம் இல்லை பகவானுக்கும் ஆனந்தம் இல்லை அந்த விரோதமான சேர்க்கையிலே கைவிக்கியத்தில் செய்கிற போதுதான் அது ரசி என்கிற அர்த்தம் இங்கே தெரிகிறது காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி செய்யாசனம் என்ற இடத்திலே இந்த அர்த்தத்தையும் நாம் பார்க்கலாம் சொல்ற இனி மற்றொரு அர்த்தம் நம்ம நம்மை அனுகிரகிக்கிறதற்காகவே பகவான் காலந்திராப ோ வேறு வித்யக ரூபமமாயமமாயோ எழு இருக்கிறார் அந்த பகவானுக்கு நான் முக்கியம் திருவாராகிறோம் ஒரு கிரகத்திலே வீட்டுக்குடையவன் அகமுடையாது என்று சொல்லக்கூடிய அந்த பகவான் எழுந்தொழுது இருக்கிற இடத்தை புற்றுமணி கோரம் போட்டு நுட்பங்களை எடுத்து தொடுத்து வைத்து திருவளைச்சை சமர்ப்பிட்டு பாத்திரங்களை சுற்றி செய்ய வைத்து போத்தியாசனத்திலே கண்டலக் பண்ணக்கூடிய பதார்த்தங்களை சூரியாய் சென்று இப்படி அறிந்து செய்கிறார் புருஷன் கஞ்சாவந்தனம் முதலான நிச்சய கர்மாஸ்காரங்களை கீழப்பட்டு அந்த பகவானத்துக்கு எப்படி பூஜிக்க நாம் கைந்தரியமான கவிதை செய்கிறோமோ நாமும் நம்ம பத்மையோடு சேர்ந்து கவிதை அங்கே சேர்த்து வரணும் ஒரு வீடு புருஷன் மட்டும் இருக்கான் பகவான் திருவாராதனை சமர்ப்பிக்கிற போது அது சரியா அமையாது பத்து கூட இருந்து சுத்தம் பண்றது கோலம் போடுறது புத்தங்களை கொடுத்து வைக்கிறது கண்ணனம் சேர்க்க வைக்கிறது பாத்த சிகிச்சை செய்து வைக்கிறது தான் சுத்தையா இருந்து பகவான் கூட பிரசாதங்களை செய்கிறது அன்போடு சமர்ப்பிக்கிறது அவள் அப்படி சீக்கி கேட்க இவன் எப்படி பகவானுக்கு சந்திராசனம் ஸ்தானாசனம் அலங்காராசனம் கோன் மந்திராசனம் போக்கியாசனம் பரியங்காசனம் சொல்லக்கூடிய அந்தந்த ஆசனத்தையும் அந்தந்த ஆசனத்திலே செய்ய வேண்டிய அம்சங்களையும் இவன் செய்கிறது அந்த தம்பதிகள் இதுவருமான தேர்ச்சியிலே இருக்க வேணும் இவ்வாறும் தம்பதிகளாய் இருந்து பகவானுக்கு அறிவு செய்ய வேணும் அது ரொம்ப ரசாவகமாய் இருக்கும் என்ன அர்த்தம் சொல்றார் இந்த அர்த்தத்தை எதிராக சொல்றார் அனுபதி செய்யாதனம் வாகனம் வேதார்த்தா விஹகேஸ்வர என்ற இடத்திலே திருவரங்காய்வான் தெரிய திருவடி ரெண்டு நிச்சயசூதிகளை மாற்றம் சொல்லிட்டார் திருவங்காய்வார்க்கு பத்திரிமார்கள் உண்டு பெரிய திருவடிக்கு பத்திரிமார்கள் உண்டு திருவங்காய் வாரம் பகவானுக்கு செய்யும் வாகனமாயும் வாகனமாயும் இருந்து இன்னும் பலவிதமாயிருந்து கை தெரியுது போடுகிற காலத்திலே கேவலம் பிரம்மச்சாரியாக இருந்து செய்யல தங்கள் தங்கள் பத்தியமாரோடு கூட இருந்து செய்கிறார்கள் பத்தியமாற பற்றி சொல்லாமல் போனாலும் கூட சொன்னதாக இது கூட வேணும் உரட்ட இதையா கிடைக்கிறது என்ன அர்த்தம் செய்வத உபலட்சண விதையா கரைக்கிறது என்ன சொல்லுகிறார்களே சிலருக்கு அர்த்தம் ஆகாது அந்த உபலட்சண விதையா கரைக்கிறது என்பதை கொஞ்சம் வளர்ச்சி சொல்லுகிறேன் பிராமணனுக்கு மாற்றம் போராது ஆச்சாரம் சிலருக்கு ஞானம் நல்லா இதுதான் கிடைக்காது நபுணனுக்கு ஏதாக முதலான சாஸ்திரங்களை நன்றாக ஓடி உணர்ந்திருந்தாலும் கூட நல்ல ஆச்சாரம் இல்லாமல் போனால் அவள் பலசிடித்து கிடையாது ஞானம் மாற்றம் போறாது பிராமணனுக்கு நல்ல ஆச்சாரம் வேணும் ஆச்சாரம் இல்லை என்றால் பிராமணியம் போயிடும் ஒக்கம் குவர் கடும் என்று தமிழர்கள் சொல்லிருக்கிறார்கள் இதை சில பேர் கேட்டா பிராமணனுக்கு ஒழுக்கம் இல்லாமல் போனா பிராமணியம் போயிடும் என்று சொல்றார் சத்ரியனுக்கோ வைசனுக்கோ மற்றவர்களுக்கோ இங்க பேசவில்லை என்று சொல்லுவார்கள் அவரவருக்கு அவரவருடைய நிறைவிற்கு சேர ஒரு ஒழுக்கமோ அந்த ஊருக்கு இல்லாமல் போனா அவாளவாருக்கு ஹான பிராமண பற்றி சொல்லியிருந்தாலும் மற்றவர்களுக்கு சொன்னதாகவே சேர்த்து வைத்துக் கொள்கிறோம் இதைத்தான் உலக சொல்றது அவருடைய வயது சொல்றாமாயணத்தை அடிக்கடி கேட்கிறோம் ஆதரவம் அப்படி லோகத்திலே பிரச்சாரத்தில் இல்லாமாயணத்துக்கு பிரச்சாரம் ரொம்ப அதிகம் ஆச்சாரியர்கள் அர்த்தம் சொல்ற போது விஷயமா இருந்தாலும் கூட புரிந்து அவளுடைய நேரத்தை ராஜ்யமாக தேர்ச்சியில தான் கைது செய்யவனோ அந்த தேர்ச்சி இல்லாமல் பகவான் மாதம் இருந்தால் அங்கே கைங்கரியத்தை செய்தால் அதை ரசிக்காது சீதாபகாரம் ஏற்பட்ட பிறகு லக்ஷ்மணன் ஸ்ரீராமனுக்கு கூட இருந்து கைந்தரியத்தை செய்திருக்கார் ஆனால் அரசியல்தான் கைந்தரியத்தை செய்ய வேணும் என்று ஸ்ரீராமாயணத்திலே சாரமான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வது போல புருஷன் ஸ்ரீ தம்பதிகளாயிருந்துதான் பகவானுக்கு கைந்தரியத்தை செய்ய வேணும் என்ற அர்த்தம் சீதாமயத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேள்வி எடுத்துக் கொள்வான் பராமாத்மா நாராயணன் ராமனா அவதரித்தவன் லட்சு சீதையாக போக்க இந்த ராமாவதார காலத்திலே குலதெய்வம் ரங்கனாக நாளை பகவானுக்கு முடிவுக்கு போகிறார்கள் என்றால் இன்று ராத்திரி குலயுகமான சிறீ பெருமாளை பூஜைக்க வேண்டும் என்பதாக வசித்தல் வந்து பகவானுக்கு நியமனத்தை செய்கிறார் ஆச்சாரிய நியமனத்தை பெசா வகித்து பகவானை பூஜிக்கிறதற்காக கூட தான் என்கிறார் ராவன் சீதையை அழைச்செல்லும் போய் பகவானுக்கு திருவாரதாக கவனிக்கிறார் அந்த தெரியாத பார்த்தா என பத்திரி ஒரு கூட இருந்துதான் பகவானுக்கு அறிவு செய்ய வேண்டும் என்று தெரிகிறது தக்கம் சொல்ற தகவத்யா விசாராட்சா நாராயண உபாதமது என்ற வாழ்க்கையத்தை இங்கு தெரிவிக்கிறார் ஒரு பண்ணை ஒருவன் கல்யாணம் செய்து கொள்வது என்பதுலாக வேணும் என்பதற்காக இந்த தர்ம பிரஜா சம்பத்தம் என்று முக்கமவத் தான் சேர்ந்து பண்ணணும் அவர் என்ன எடுக்கிறார் காந்தத்தே குரு சோத்ரமா ராவன் சீதையோடு சேர்ந்து பகவான் பூஜிக்கின்றார் தனியா போய் பகவான பூஜிக்கல இந்த தம்பதிகளில் இருந்து भगवान பூஜிக்கிறது என்கிற அர்த்தத்தை பகவத் சரித்திரத்திலேயே நாம் பார்க்கிறோம் மேல் தேவதகள் சிந்தித்திருக்கிற போது பத்ரிமாரோடு சேர்ந்தே சிந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்றார் இங்கு திருவனந்தாய்வாரின் திருவதி சொல்ற போது பத்னி சம்பந்தம் சொல்லல்ல அம்மாவீதான தேவதைகள் பத்திரிமாரோடு கூட இருந்து பகவானுக்கு தாசர்களாயும் தாசிகளாயும் கைந்தரியத்தை செல்கிறார்கள் என்று சொன்னபடியாலையும் பகவானே அவதார காலத்திலே பகவானை பூஜித்து தன் கருவத்தை உலகத்திற்கு பிரகாசப்படுத்துகிற போது தான் மாத்திரம் பகவானை போய் பூஜிக்காமல் பத்தினோர் கூட இருந்து பூஜை கூறி காட்சி விக்கிறபடியாலேயும் நாமெல்லோரும் பகவத் பூஜை செய்தா பத்தினோடு கூடை முறை இங்க திருவனந்தாய்வான் திருவதி இவர்களுக்கு பத்திரிகை சொல்லாமல் போனாலும் கூட பத்திரிகை சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளவேந்தாய்கள் திருவடிகளுடைய பச்சைகள் அதெல்லாம் எடுத்து விடுகிறார் அத்தோடு உடல்லாத்திர சாஸ்திரத்திலே சாஸ்திர சம்சிதை என்ன ஒரு பாகம் அந்த சாஸ்திர சம்சிதையோடு இருவரும் சேர்ந்து திவ்ய தம்பதிகளுக்கு அறிவு செய்தாலும் கூட திராட்சியினுடைய அந்த புறத்திலே திருவனந்தாய்வானுடைய பத்னிமார் திருவடியினுடைய பத்னிமார் சேனாதிபதி ஆயுவானுடைய பத்னிமாறு தான் தெரியு கிராட்சியாருக்கு உச்ச பரிகரங்களாய் இருந்து திராட்சி திருவிருவம் பற்றும்படியா அந்தரங்க செய்து போடுகிறவர்கள் முதலான முக்கிய சூரிகளை காட்டிலும் பெரியாட்சியார் கைக்கரியம் செய்யும் போது அந்த அர்த்தத்தையும் பிரமாணங்களை நீங்க என்ன பண்றார் பூதேவியை பற்றி சொல்லல நீதாதே பற்றி சொல்லல இந்த பூதேவி நீலாதேவி சொல்லக்கூடிய மற்ற பிரதான மகிறிகள் என்ன பகவான் ராஜா ராஜனாகையாலே எவ்வளவோ மைக்குமார்கள் அவனுக்கு உண்டு அப்படிப்பட்ட மைக்குமார்கள் என்ன இவ்வாறும் கூட பகவான் பெருகிராஜியார் ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் கை செய்யப்பட்டு சொல்கிறதே திருவனந்தாழ்வான் போல்வாரைப் போல இவர்களே உள்ளவர்கள் இந்த அதிலை செய்கிற திருவரங்குவாரையும் திருவுருவியும் சொன்னது மற்ற பூமி இலை முதலான மைதிகளையும் சேர்த்து விட்டுக் கொள்ள வேணும் என்கிறார் சொல்ற இந்த பூதேவி நீலாதேவி முதலான மைசிமார்களும் பெரியாட்சியாலும் கரந்து பரிமாறுகிற பரிமாற்றத்தை சொல்ற போது ஆச்சரியமா சொல்றார் ஒரு குருகனுக்கு ரெண்டு ஸ்ரீ மூன்று ஸ்ரீ பத்மாறா அமைந்த அவர்களை ரொம்ப கஷ்டம் நிர்வகிக்கிற குருகனுக்கு அந்த ஸ்ரீகளுக்குள்ளே மனசுல அபிப்பிராய செய்ய உண்டாயிடும் சக்கலபி காட்சிகள் ஒரு ராஜ மகிஷி அவள் பகவானிடத்தில் உள்ளவர் அந்த மகிழ்ச்சிக்கு லலிதக்கு சக்கலத்தின் அவர்கள் எல்லாரும் அந்த லலிதையை ஒரு சமயம் பண்ற போது எந்த ராஜாவை முருகனாக நீ கேடு வாழ்க்கை துணையாய் விவாகத்தை செய்து கொண்டிருக்கிறாயோ அந்த ராஜா தான் எங்களுக்கும் முருகன் எங்களை போர் இல்லாமல் உனக்கு சௌந்தர் குணபூர்த்தி இருக்குனே இருக்கா உன் ஆச்சாரமும் அழகாயிருக்கு குணபூர்த்தி என்ன ஆச்சாரமும் வச்ச கர்த்தமத்தையும் எடுக்கிற அவளுக்கு அறியும்படியான சந்தர்ப்பம் அந்த சன்னதியிலே பெண் எரியா இருந்தவள் இந்த லலிதை என்பவள் நினைவு நென்மாவிலே அந்த வழக்கு அறியக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த திரியை செல்லுகிறதற்காக இந்த பெண் அறிவு அங்கே போய்விடும் அந்த காலத்திலே பூண சப்தத்தை செய்கிறது அந்த பயத்தாலே அந்த திரி கொஞ்சம் நொந்தப்பட்டு நம்ம பிரகாசிக்கிறது அந்த புண்ணபலமும் என்ன எடுத்து சொன்னதாக வர தக்கரசி காய்ச்சல் என்பது பெரிய வீராசியாருக்கும் மற்றவர்களுக்கும் கிடையவே கிடையாது அதை பற்றி ஆச்சாரியர்கள் மற்ற பிராஜ்குமார்களை பற்றி காலத்திலேமார்களை புஷ்பம் சந்தனம் வைத்து பேசி இருக்கிறார்கள் பாகு முதலான அவயவர்களுடைய ஸ்தானத்திலே வைத்து பேசி இருக்கிறார்கள் அந்த திருச்சியாருக்கும் மற்ற பிராஜ்குமாருக்கும் இருக்கிற ஐதரசத்தை ரொம்ப ஆச்சரியமா கர்ம சம்பந்தம் கிடையாது அந்த பிராஜிமார்களும் திருவனந்தாய்வுவான் திருவடி இவர்கள் போது இருவருமான சேர்த்தியிலே கைது செய்யப்பட்டு கூடியவர்கள்தான் அந்த அர்த்தத்தையும் சேர்க்க கொள்ள வேணும் என்கிற பாவத்தை தெரிவிக்கிறார் இதில் அந்த திருவனந்தாழ்வுவான் கை பெரியவர் என்பதற்கு ஆழ்வாரர்களுடைய விஜய சூக்திகள் ஆச்சாரியர்களுடைய பிரமாணமாக தெரிவித்து மேலே ஆசனம் வாகனம் வேதாத்மா நிகழேஸ்வராக என்ற பாகத்துக்கு யாட்சான சொல்றார் இந்த ஆசனம் என்பது அணிபதி செய்யாசனம் என்ற இடத்திலையும் சார் வாகனம் வேகாத்மா என்ற இடத்திலையும் சேர்வது ஆசனமாயிருந்து கைந்தறியதை செய்கிறவர் கைந்தறிய செய்கிறவர் ஆகையால் இரண்டு இடத்திலையும் அன்பையும் உண்டு என்று ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயம் அனந்தன் பாலும் கருடன் பாலும் என்ன அனந்தனை சொன்னது பாரு கருடனை சொன்னது என்று ஒரு முறை அந்த வேதாத்மாரணி வேகமயம் என்ன வேதம் இருக்குது அலயவம் வேதத்திலே என்ன பாகம் என்ன அப்படி சொல்லி அதனாலே வேதாத்மா விஹவேஸ்வரா என்று சொல்லலாம் பரமாச்சாரியரான ஆள வந்தார் கபிஷோகியிலே முதல் சோகத்தில் இரண்டு விதமாக பிரித்து எம்பருமானை என்ற முறைக்கு சேர பற்றியிருக்கிறவர் ஜீவாத்மாக்களுக்கு தாயா இருப்பதாலே எல்லாராலும் பற்றப்படுமவர் என்று அறிவித்து வருகிறார் காம்பஸ்தே புருஷோத்தமாக என்ற இடத்திலே தம்பெருமானுக்கும் திருஹிராஜியாருக்கும் உள்ள சம்பம் சொல்லப்படுகிறது கணிபதே கையாகனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா யவனிகா மாயா ஜெகன்மோகி என்று ஆரம்பித்து ஜீவாத்மாக்களுக்கும் திடீர்யாருக்கும் இந்த சம்பந்தத்தை சொல்றார் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்ற பாகத்திலே முத்தி விபூதி சம்பந்தம் யவனிகா மாயா ஜெகன்மோகி என்று ஆரம்பித்து வீராவிபூதி சம்பந்தத்தை சொல்றார் முதல்லமோகினி மாயா தேவனியா என்ற பாடத்திலே இந்த உலகத்தாருக்கு மோகத்தை உருந்து பண்ணுகிறதாய் மாயாசக்தித்தாலே சொல்லப்படுகிறது தான் பிரகதியானது தேவரியருக்கு திரை என்று அவர்கள் செய்திருக்கிறார் ஜெகன் மோகினி மாயா எமானது இந்த லோகத்தில் உள்ள பக்த ஜீவாத்மாக்களை கொண்டது முதல் பெரும்பு வரை உள்ள ஜீவாத்மாக்கள் பத்த இப்படிப்பட்ட பர்த ஜீவாத்மாக்களுக்கு பரமாத்மாவு பற்றிய மோகம் ஜீவாத்மா பற்றிய மோகம் இப்படி மூன்று வகையிலே இருக்கிற மோகத்தை இந்து பண்ணுகிற தத்துவம் மாயாசப்தத்தாலே கொல்லப்படுகிற பிரகிரு என்கிற தத்துவம் என்று யாஜ் காலக் கேபத்திலே இந்த பிரகிருதி என்கிற தத்துவமானது அஜித்தானது அறிவில்லாத வசுவானது ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் உள்ளபடி உணர்கிறதற்கு இடம் கொடுக்காமல் மறைத்துவிடுகிறது உண்மையிலே ஜீவாத்மாவும் போகிய பொருள் பரமாத்மாவும் மிகவும் போகிய பொருள் மிகவும் இனிமையாயிருக்கிற ஜீவனையும் பரமாத்மாவையும் அறியவுட்டாமல் சிலையானது உள்ளிருக்கும் பொருளை எப்படி மறைக்குமோ அதப்போதே மறைத்து விடுகிறது தான் அபோக்யமாயிருக்க கீழே தன்னிடத்திலே போக்யதா புத்தியை இது பண்ணுகிறது இப்படி சுவாமி லெக்ஜத்திலே கருதி செய்திருக்கிறார் என்பதை ஒரு விஷயமாக நாம் அனுபவிப்போம் பரமாத்ம விஷயமான மோகம் இந்த பிரகதியினாலே ஏற்படுகிறது விஷயமான மோகம் இந்த பிரகதியினாலே ஏற்படுகிறது என்ற விஷயங்களை இப்போது நாம் சிறிது விரிவாக பார்க்க வேண்டும் என்ற சப்தத்திற்கு அஜானம் என்று பொருள் அஜானமானது பல வகையிலே பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பொருளை பற்றிய அறிவே ஏற்படுகிறதில்லை ஞானமே இல்லை அதுவும் அஜானம்தான் ஒரு பொருளிலே எந்த தர்மம் உண்மையாயிருந்தோ அந்த தர்மத்தை உணராமல் அதற்கு நேர் விருத்தமான தர்மத்தை அறிகிறதும் அஜானம்தான் உதாரணமாக முத்து சுத்தியிலே சுத்தியின் தன்மை சுத்தித்துவம் என்ற தர்மம் உண்டு அதை அறியாமல் வயதத்துவத்தை வெள்ளியின் தன்மையை அறிகிறது ஒரு வகையிலே உள்ள அஜானம் இதை அன்னதா ஜானம் என்று சொல்லுவார்கள் ஒரு விதமாக இருக்கிற பொருளை அறியாமல் வேறு விதமாக அறிகிறது அந்நா ஞானம் ஒரு பொருளையே மற்றொரு அறிகிறது விபரீத ஞானம் பூனை புருஷனாக அறிகிறது புருஷனை பூணாக அறிகிறது விபரீத ஞானம் நம் போன்ற ஜீவாத்மாக்கள் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சரீர சம்பந்தத்தை பார்க்கிறோம் அந்த சரீரம் பிரகதி தான் தங்க கட்சியினாலே செய்யப்பட்டுள்ள ஆபரணம் தங்கமாயிருப்பது போல சரீரமும் பிரகதி அந்த சரீர சம்பந்தம் பெற்ற ஜீவனுக்கு பரமாத்மாவு ஞானமே அறிவே இல்லாமல் இருப்பதுண்டு பரமாத்மாவை எந்விதத்திலே தெரிந்து கொள்ள வேணுமோ அந்நிகத்திலே தெரிந்து கொள்ளாமல் வேறு விதமாக தெரிந்து கொள்வதும் உண்டு பரமாத்மாவை பரமாத்மா என்று அறியாமல் வேறு பொருளாக தெரிந்து கொள்வதும் உண்டு இந்த மூன்று வகையில இருக்கிற அஜானமும் சரீர சம்பந்தத்தாலேயே அந்தந்த ஜீவனுக்கு உண்டாகிறது அதனாலே பத்த ஜீவனுக்கு பரமாத்மாவை பற்றின அஜானத்தை மோகத்தை உண்டு பண்ணுகிறதா இருப்பது பற்றி ஜெகன் மோகினி என்ன பிரகதி சொல்லப்படுகிறது சொல்ற இப்போது சொல்ல போகிற விஷயம் நம்ம சாஸ்திரங்கள்லே ரொம்ப பிரசித்தமானது அடிக்கடி கா காலக்ேபங்கள அனுபவிக்கூடியதான்னாலும் மனசில் படம் பாறுகளே ஏற்படப்படாது நம்ம மதத்திலே பெரியதிராட்சியாருக்கு சுவாமி சிறுசும் இல்லாதவன் தன் சம்பந்தத்தாலே குரருடைய தோஷத்தை கோப்புபவன் அதனாலே ஹேய பிரதிபகன் என்று கொண்டாடப்படுகிறவன் ஞானம் சக்தி முதலான எண்ணிறந்த கல்யாண குண தூக்கங்களுக்கு தொடராயிருப்பவன் நாராயணனே பரமாத்மா ஒப்புக்கொள்ளப்பட்டது நாராயண பரமாத்மா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படிப்பட்ட பகவானை இப்படி தெரிந்து கொள்கிறது தான் ஆத்மேமத்திற்கு உபயோகப்படுகிற சரியான சிறிது சிறிது மாறி இருந்தாலும் கூட ஆத்மக் உண்டு பண்ணால் மேல் மேலும் ஒரு ஒரு சரீரத்தோடு தொடக்கும்படியாகத்தான் செய்ய வேண்டும் இது நிச்சயிக்கப்பட்ட முக்கியமான உதயம் தேயப்பிரச்சனீதா கல்யாண குணைகதான நாராயண பரமாத்மா லோகத்திலே பல மதங்கள் இருக்கு நம்ம மதத்தை விட்டு விடுவோம் இத்தர மதங்கள்ல ஒவ்வொரு பகவானை ஒவ்வொரு விதமாக அவரவர் சொல்லுகிறார்கள் வேண்டாம் என்று சிறர் அபிப்பிராயப்படுகிறார் சொல்லுகிறபடி நாம் பகவானின் இல்லையன்னோ பகவானின் வேறு விதமாகவோ தெரிந்து கொள்ளும் பட்சத்திலே அது பரமாத்மாவு பற்றின மோகம் அந்த மோகத்துக்கு காரணம் இந்த சரீரம் யமா பே ஆழ்ையில் சம்பிரதத்தை வரவச் செய்கிற மகான்களுக்கு முக்கியமான அபிப்பிராயம் என்னன்னா இந்த விஷயத்தை நிச்சயமா தெரிந்து கொள்ளணும் ஏதோ ஆட்சியத்தாலேயோ சமரசம் என்கிற வாதத்தாலேயோ வேறு விதமாகவோ நாம் பகவானை இல்லை என்றோ பகவானை வேறு விதமாகவோ தெரிந்து கொள்ளும் பட்சத்திலே பறக்க வேண்டிய பகவானை இல்லை என்று தெரிந்து காரணம் இல்லை சரீரம்தான் பகவானை வேறு விதமாக காரணம் இதை சரீரம்தான் பகவானை உள்ளபடி தெரிந்து கொள்வதற்கு காரணம் தான் சமோகுணம் நேரிட்டிருக்கிற காலத்திலே இல்லை என்றோ வேறு விதமாக தெரிந்து கொள்கிறோம் சமோகுணம் அடங்கி சத்தகுணம் நேரிட்டிருக்கிற காலத்திலே கீழ்த்தொன்னபடி சிவகைக்கா கல்யாண குணின்றதாரா நாராயண பரமாத்மா என்கிற ஞானம் நமக்கு உள்ளாகும் ஏற்படுகிறத்தைன்மா நாயனராஜ்கான் பிள்ளை முதல் முதல்ல அருகிறார் இதுவும் வாழ்க்கைக்காரர் அருதி செய்த முறை அனுசரித்து போடுற வார்த்தை தான் பகவானே வாழ்ந்தார் பகவான் இல்லை என்று சொல்லுகிற கட்சி லோகத்திலே முக பேரே அங்கீகரிக்கப்படும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் பகவானே இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னா போராடி நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் பகவானை இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆயிரத்துக்கு பத்து பேர் பகவான் இந்து என்று சொல்லுகிறவர்களாக தேடிவிடுகிறார்கள் லட்சம் பத்து லட்சம் கோடி என்ற பெரிய சங்க சொல்லுகிறோமே அந்த எடுத்து ஒருவர் இருவர் தான் பகவானை ஒப்புக்கொண்டிருக்கிறார் மற்ற பேர் பகவானை ஒப்புக்கொளாதவர்கள் செய்து பேசுகிறதற்கு பல யுத்தங்களை சொல்லுவார்கள் அதுல ஒரு வகையில உள்ளவர்கள் சொல்லுகிற யுக்தியை நாயனாராஜ்தானம் பிள்ளை இங்கே அழித்து செய்தபடி ஒரு அனுபவிக்கிறான் என்ன என்றாரணம் ஏற்படுகிற சந்தர்ப்பத்திலே அவன் சீண்ட கர்மா காரணம் என்ன சொல்லுகிறீர்கள் ஒருவன் புண்ணத்தை செய்திருப்பனையானால் சுகத்தை அனுபவிக்கிறான் பாபத்துக்கு விற்பனையானால் துக்கத்தை அனுபவிக்கிறான் அவனவன் செய்த புண்ண பாபமாகிற கர்மா அவனவன் அனுபவிக்கிற சுகதுக்களுக்கு காரணம் என்று சொல்லுகிறீர்கள் அவனவன் செய்த கர்மாவான் கர்மாவே பலம் கொடுக்கிறது பகவான் என்ன தெரிய பலத்தை கொடுக்குறவன் அவன் சீயப்படியான் நாராயண அனுபவம் அவனவன் சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிப்பதற்கு அவனவன் செய்த புண்ணியமோ பாகமோ கேதுவானால் கர்மாவே பலப்பிரதமாயிருக்கு பகவான் வேண்டுவதில்லை என்ன சில வாதம் பண்ணுகிறார்கள் இது ஒரு மோகம் இந்த மோகமும் இந்த ஜீவனுக்கு ஏற்படுகிறது என்றால் அறிவத கர்மம் உண்டி ஓர் மதம் இங்கத்தையோ பாதத்தையோ செய்ய ஜீவாத் மாதிரி தான் சுகத்தையோ பாத்தையோ கொடுக்கிறேன் ஒருவருக்கன் தெரியாமல் எதுக்காக பகவான் இல்லை இந்த அஜானத்துக்கு ஜெகன் ஓசா நம்முடைய சுவாமி எந்திருமானார் பிரகாச மதம் என்னை எடுத்து அங்கே யார உபிரகாசம் சொல்லுகிறதற்கு சொல்லி அதுக்கு கண்டனம் பண்ணிடுகிறேன் அந்த யார பிரகாசம் வேற யாரோ பிரகாச மதம் சொல்றதற்கு அபிப்பிராயம் வேற வாங்கி சாரவப்பிரகாசனிடத்திலே வித்யாபியாசத்துக்கு என்ன தேசி விட்டார் சத்யாசிதிக்கு அச்சு வருவத போது அதை கேட்ட சுவாமிக்கு பொறுக்கவில்லை கண்களில் இருந்து உத்தமான ஜனம் கொடையிலே பட்டது சாரவ பிரகாஷன் பார்த்தார் அப்போது ஜத்தை ஏற்படுற காலத்திலே சத்யாசிக்குரியா சொன்னார் இந்த மாதிரி ஒரு கணிதத்தை நாம் அனுபவிக்கிறோமே இந்த யாதவ பிரகாசம் தீபாட்சிதான் கந்திகளிலே யாதவ பிரகாசனுடைய மதத்தை எடுத்து பண்ணுகிறாரே அந்த யாதவ பிரகாச மதம் அந்த யாதவ பிரகாச மதத்திலே என்ன முக்கியமாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் பிரம்மம் என்ற சப்தத்தால் சொல்லப்படுற வஸ்து அது மிக உயர்ந்தது மண் சிங்கத்திலிருந்து குடம் சட்டி வானாய் முதலிய பொங்கல் உண்டாமா போதே அந்த பிரம்மம் என்ற வஸ்துடன் இருந்து அதி என்கிற மூன்று தத்துவங்களும் இன்பாகின்றன மன்னனுடைய பரிணாமமாய் விகாரமாய் குடன் முதலானவர்களை பார்க்குமா போது ப்ருகனுடைய பரிணாமமாய் ஜூராத்மாவும் சசேதனப்பூர்வம் சிம்ஹா விஷ்ணு சுடன் என்று சொல்லப்படும் ஈஸ்வரர்களும் இன்பாகிறார்கள் ஒப்பு கொடுற மதம் யாத பிரதா இந்த மதத்திலே பெருகையாட்சியாருக்கு வாங்கி தோஷம் சிறுபும் இல்லாததோடு பிறகுதை தோஷத்தை போக்குபவன் சகல கல்யாண குணங்களுக்கு சரலா இருக்கிறவன் நாராயணன் உல்ல சப்தாஷன் என்பது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மண் பரிணமிக்குமாப்போதே பிரம்மமே உலகமாக பரிணாமத்தை அடைகிறது பிரம்மத்திற்கு விசாரம் உண்டு உலகத்திலே அச்சேதன பொருள்களையும் ஜீவாத்மாக்களையும் பிரம்மாவுடலான ஈஸ்வரர்களையும் அந்த மூலப்பொருளான பிரம்மத்திற்கு பரிணாமங்களாகவே அந்த வஸ்தூனுடைய விசாரங்களாகவே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று யாதவ பிரகாஷ மதத்திலே சொல்கிறார்கள் இதை கேட்கிற போது சில இது சரி என்று தோற்றுறது இதுவும் மோகம்தான் இந்த மோகத்திற்கு காரணம் இந்த சரீரம் ஜகனின் மோகினியும் மாயா அத்வைதிகளுடைய மட்டத்தில் ஜீவாத்மாவும் கிடையாது அச்சேதனப்பொருளும் கிடையாது பரமாத்மா உண்டு அந்த பரமாத்மாவுக்கு திருமேனே கிடையாது ஞானம் சக்தி முதலான குணங்கள் இல்லை கிடையாது இல்லை அது சுத்தமாயிருக்கு நருவிகேட பின்மாத்திரம் வந்து பரமாத்மா என்று ஒப்புக்கொள்கிறார் ஜீவனே கிடையாது அதித்தம் கிடையாது அந்த பகவானுக்கு கல்யாண குணமும் சிறதும் இல்லை கிடையாது அந்த பிரம்மம் மாத்திரம் மற்றொரு பொருள் இல்லாமல் அது மாத்திரம் சுத்தமாயிருக்க அதான் நெர்விசேஷத்தின் மாத்திரம் நெர்விசேஷம் என்ற இடத்திலே மற்ற ஒரு வகையிலேயும் பதார்த்தம் இல்லை சின்மாத்தம் தான் ஞானமாய் தானே பிரகாசித்துக் அதுதான் பிரம்மன் என்ன அவர்கள் சொல்லுவிட இந்த மதத்திலே சுயப்படி கல்யாண நாராயண பரமாத்மா என்கிற அபிப்பிராயம் இல்லை ஒரு சரீர சம்பந்தமாயிருக்கிற பிரி என்பது திரை ஜெகன் மோகினி மாயா ஹே அவனிஜா பரமாத்ம விஷயமான மோகத்தை உண்டு பண்றது என்பதையும் ஒரு விதமா பார்ப்போம் மோகத்தை உண்டு பண்றது என்பதையும் பார்ப்போம் பிரகதிய மோகமாவது என்ன பிரகதியை ஆபாசமா இருக்கீதையும் பரமபோகியம் என்கிற புத்திய நமக்கு உண்டு பண்றது சரீரத்துல மோகிக்காத சார் ஆறு அதான் பிரகதியை பற்றின மோகம் ஜீவாத்மாவை பற்றின மோகம் ஆவது என்னன்னா பிரசித்தம் என்று நான் சொல்லலைதான் ஜீவாத்மா பற்றின மோகம் ஜீவனைதான் ஜீவாத்மாவை பற்றின மோகம் பரமாத்மா நாராயணனுக்கே தேசப் ஜீவாத்மாவை அவனுக்கு இல்லை செய்து மற்றவர்களுக்கு சேஷப்பொருள் என்று எண்ணுகிறது தான் ஜீவாத்மாவை பத்தின மோகம் இப்படி ஜகத்துக்கு பத்தாத்மாக்களுக்கு பரமாத்மாவை பற்றியும் ஜீவாத்மாவை பற்றியும் தன்னப்பற்றியும் அய்யானத்தை உண்டுபட்டுகிறதாய் விசித்திரமான பல காரியங்களுக்கு ஏதுவாய் உள்ள பிரகதி தத்துவமானது உங்களை அறியவுட்டாமல் திரை மறைக்கக்கூடிய திரை ஜெகன் மோகிமி மாயா தேயா சொல்றேன் இடத்திலே ஒரு பூர்வபட்ச சித்தாந்தம் பேசப்பட்டிருக்கிறது அந்த பூர்வபட்ச சித்தாந்தம் புகழ் அழகானது அதை பகவான் அதுக்கு சிம்மாசனத்திலே இருந்து கொண்டிருக்கான் இங்க திரை போடப்பட்டிருக்கு வெளியில நாம் இருக்கோம் பகவானை நமக்கு அறிய ஊட்டாமல் இது பகவான் என்ன பெரிய பிராட்சியார் என்ன ரெண்டு பேரும் திரைக்குள்ள இருக்கிறவர்கள் என்பது திரை திரைக்கு வெளியில இருக்கிறவர்கள் நாம் உள்ள இருக்கிற பரமாத்மாவையும் பெரிய பிராட்சியாரையும் அறியூட்டாமல் திரை மறைச்சுப்படுறது இந்த அர்த்தத்தை தான் ஜெகன் மோகினி மாயாதி எவரிதா இந்த நான் பார்ப்பது இப்ப ஒருவர் பூர்வக்ஷம் என்றார் பகவானையும் பெரிய அந்த விஷயம் திரைக்கு வழியில இருக்கிற பேருக்கு திரைக்கு உள்ள இருக்கிற வேற பத்தி ஞானம் இல்லாமல் எப்படி மனசுறதோ அத போல திரைக்கு உள்ள எனக்கு வெளியே இருக்கிறவர்களை அறிய ஊட்டாமல் பெரிய விராட்டியா இருக்கு வெளியே இருக்கிற விஷயங்களை மறைக்கிறது பெரிய விராட்டியா நமக்கு என்ன வித்தியாசம் ஜெகன் மோசி மாயா தேவஞ்சா என்னை சொல்றதுலயே என்ன பெரும் சொல்ல போறேன் அதனால அதோட கரெக்டா கண்டிக்க வேகமான காரணம் சொல்றேன் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டேன் இங்கே நாயனா ராஜ்கார்பிள்ளை அருள் செய்யலை நான் ஒரு வசூ இல்லை என்னுடைய அனுபவத்தை சில சமயங்களிலே காலச்சேர மூர்த்தியிலே சொல்ல வேண்டும்வதத்தை ஆரம்பம் முதல் கடைசி பரியந்தம் ஒரு ஊக்கம் சொல்ல முடியாத பாக்யம் முதல்ல எனக்கு ஏற்படுது இரண்டாவது சொல்ல வருகிறேன் நடக்க மாயா சம்பந்த சொல்றருக்கு சொல்றே அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நாம் ஒன்றுவிடாமல் உழுது சேர்த்து தொகுத்து பார்த்தால் அதிலே ஒரு சுவாரஸ் பகவானை மாயா சம்பந்தத்தை சொல்ற காலத்திலே மாயேஷ மாயா பிரதி மாயின்து மகேஸ்வரம் என்ன உபரிஷத்து மாயேஷன் சொல்ற இவரை மாயா வை சொல்ற பொருள் உண்டு இருக்கு அந்த பொருடைய சம்பந்தம் பகவானுக்கும் உண்டு ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கு அந்த மாயா சம்பந்தத்தை சொல்றபோது எங்கேயாவது மாயா வஷ்ணன் என்ன திருஷ்டோடு கூட சீபாகவத்தை பார்க்கிற போதெல்லாம் அதிகம் கவனிக்கிற பகவானை சொல்ற இடத்திலே மாயா வஷன் என்று ஒரு இடத்துலயாவது சொல்ல மாயேஷ மாயை அடக்கி ஆள்றவன் என்று சொல்லி ஜீவனை சொல்ற இத நான் ஒரு சொல்ல வேண்டியிருக்கு சொல்றேன் ஒரு மதத்துக்கு குறை சொல்ல வேணும் என்ற எண்ணத்தோடு நான் சொல்லவில்லை அத்வைத மதத்திலே பிரம்மத்துக்கு மாயா வைத்தான் சொல்ல வேண்டியது மாய பிரீரா நவமிக்கு மேட்டூர் போயிருந்தேனா சீராம நவமி உட்கவும் ஆனவம் சங்கரஜெயந்தி வந்தது நம்ம சுவாமிக்கும் திருநக்ரம் திருவாதிரதா ஆதி சங்கராச்சார சுவாமிகளுக்கும் திருவாதிரதா நட்சத்திரம் ஸ்ரீராம நவணி ஆனதம் சங்கர ஜெயந்தி உற்சவம் வந்தது எந்த சதஸ்தலே நான் இருந்து ராமாயண பிரவச்சனம் பண்ணோ அந்த சதஸ்தலே ஸ்மார்டா ராம உற்சவம் ஆச்சது சங்கரஜெயந்தி உற்சவம் வரப்போறது அந்த உற்சவத்தில எல்லாரும் ஈடுபட வேணும் ஒரு சாஸ்தி பேசுகிற காலத்திலே இந்த ராமனை பிரம்மசப்தார்த்தத்தை மாயையே உருகிபிடுத்து அதை மீட்டுக் கொண்டவர் சங்கரர் என்ன அவ சொன்னதை கேட்டொள்ற மாயா சபலிதம் என்றுதான் சொல்றத்திலே ये माई ब्रम्मे कबल அப்போதுதான் இந்த உலகம் தோற்றது என்பதற்கு ஒரு இடம் கிடையாது என்பதை குறிக்க வேண்டும் என்ன என்னுடைய மாயை அடக்கி ஆள்றவன் மாயேஷன் என்றுதான் பகவான் சொல்றார் யார் ஜீவன் சொல்றோம் மாயா வைச்ச போன வாரம் தீபாகவரம் பிரவச்சனம் பண்ற காலத்திலே ஒரு சோகம் வந்தது பதினாறு ஆயிரத்தி நூத்தி எட்டு பேர் நரகாசு திரைச்சாலையிலே இருந்த கணிகளை பகவான் கிருஷ்ணன் நரகனக் கொண்டு துவாரகைக்கு அழைத்து போய் கல்யாணம் செய்து கொண்டான் ஒரு ஒரு ஸ்ரீக்கும் பத்து பிள்ளை போல இவ்வளவு ஸ்திரீகளும் அந்த பகவானை வசீகரிக்கிறதற்கு பல காரியங்களை செய்தார்கள் அவன் மோகமடையல்ல அந்த ஸ்திரீகளுக்கு வசீகரிக்கப்படவில்லை வசீகரிக்கப்பட்டவன் போலத்தன காட்சிதான் அவனை இவர்கள் வசீகரிக்க முடியல அவனாலே இந்த ஸ்தீகள் வசீகரிக்கப்பட்டு போயிட்டார் சோரவானது ஈஸ்வர தத்துவம் மாயக்கு அடங்காத தத்துவம் நடுவர் ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது வெளியில் இருக்கிற பேருக்கு உள்ள இருக்கிற விஷயம் தெரியறதில்லை நாம் எல்லோரும் வெளியில் இருக்கிறவே உள்ள இருக்கிற விஷயம் சிராட்சி எம்பெருவான் என்கிற தத்துவம் அரைக்கிற காலத்திலே உள்ள இருக்கிற பகவத் தத்துவம் நமக்கு தெரிகிறது இல்லை சிராட்சி தத்துவம் நமக்கு தெரிகிறது ஜெகன் மோகினி மாயா தேனிகா என் சொல்றார் என் சொல்றர்களே உள்ள இருக்கிற பட்டாச்சாரர்களுக்கு திரைக்கு வெளியில் இருக்கிற விஷயம் தெரிகர்களா வெளியில் இருக்கிற விஷயம் தெரியாமல் தரம் அரைக்கலையா அப்போ பிராட்சிக்கு வெளியில் இருக்கிற விஷயம் தெரியாமல் அந்த திற மறைக்கிறது என்றுதானே திருஷ்டாந்த சொல்ல வங்கிதான் வரது வெளியில் இருக்கிற வகை இருக்கு பத்தின ஞானம் இல்லை உள்ள இருக்கிற விராட்சிக்கு அப்படி சொல்லக்கூடாது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்ன ஒரு குரு அதுக்கு சமாதானம் போக சொல்ற என்ன சொல்ற என்ன கேட்டா இந்த மாயக்கு சுவாமியா இருக்கிறவள் இந்த மாயக்கு நியந்திரியா இருக்கிறவள் இந்த மாயை சொத்து பெரிய விராட்டியா சுவாமி இந்த மாயை ியமிக்கப்படும் பொ ஐமாயிருக்கு பெரிய விராட்டியால் திரையாகிற மாதியானது தனக்கு சுவாமிியால் தன்னை அடக்கி ஆளக்கூடிய பிராட்டிக்கு தனக்கு வெளியில் இருக்கிற பதார்த்தங்களை மறைக்கக்கூடிய சக்தி உடையதன்னு சுவாமி விஷயத்திலே தன்னை நியமனம் பண்ணி அகற்றி ஆளுவல் விஷயத்திலே இந்த திற ஒன்னும் பண்ண முடியாது வச்சு சந்திக்கப்படாது சமாதானமா பண்ணணும் மேலே நாயன ராஜ்தான் பிள்ளை இந்த இடத்திலே சமாதானத்தை ஆச்சரியமா ஏற்பேபங்கள்ல வரக்கூடிய விஷயம் தான் அதை ஞாபகப்படுத்தியாக பிரதிநிதி ஆண்டு வருகிறான் அதில் உள்ளவர்கள் பிரத அவன் ஆக்னையை மீறி நடந்த திரைச்சால போட்டு விடுறான் பிரஜை ராஜாத்ஜை மீறி நடந்தால் நமக்கு என்ன பலம் சிறைச்சால போட்டு நாம் செய்த அபராதத்துக்கு சேர சிறைச்சாலையிலே போய் நாம் ரசிக்கிறோம் ராஜா வரா சிறைச்சாலையிலே அவனும் தான் இருக்கான் குற்றத்துக்கு சேர போடப்பட்ட நானும் தான் இருக்கான் அந்த சிறைச்சாலையிலே ரெண்டு பேரும் இருக்கிறத பார்க்கிற போது இருக்கான் குத்தவாரின் தான் சிறைச்சாலே இருக்கான் ராஜாவுக்கு விபவங்கள்ல சிறைச்சால கூட ஒரு விபவம் வந்து இருக்கான் நாம் செய்த குற்றத்துக்கு சேர அனுபவிக்கிறது இங்க போயிருக்கோம் ராஜா சிறைச்சால இருந்தா அவனுக்கு துக்கம் உட வ ராஜா குற்றத்துக்கு சேர சிக்ஷுக்கு தோஷம் கட்டுறதா குற்றத்துக்கு சேர சிறைச்சாலையிலே போய் பிரதேசித்தவருக்கு தானே தோஷம் கட்டுறது வா வரபோதுக்குறையில இருக்கிறது மாத்திரம் போறாது சிறையில ராஜா வந்தா இருக்க இந்த சரீரத்தை சிறச்சாலையாக சொல்லியிருக்கிறார்கள் ஹதயத்திலே பரமாத்மாவும் இருக்கான் ஜீவாத்மாவும் இருக்கான் திறச்சாலையிலே ராஜா இருக்கிறது போலே பரமாத்மா இருக்க திரைச்சாலையிலே சிறையன் வசிக்கிறது போலே இந்த ஜீவன் கேட்டார் அவனுக்கு விபவம் இவனுக்கு துக்கம் ஆகையாக என்ன தெரிகிறது கர்ம சம்பந்தம் துக்ககேது ராஜாவை சேர்ந்தவர்கள் திறச்சாலையை பார்க்கணும் திரைச்சாலையிலே உள்ளவர்களை பார்க்கவும் என்று பார்வையிறதா கர்மசம்பந்தம் இல்லாதவர்கள் அபகத பாபாய் சாஸ்திரங்கள்லே கொண்டாட சொல்லிட்டு ஒருவன் துக்கத்தை அனுபவிக்கிறது அஜானத்தை பெறுகிறது இதுக்கெல்லாம் காரணம் கர்ம சம்பந்தம் பகவான போலே கர்ம சம்பந்தம் கிடையாது இந்த மாயக்கு ஈஸ்வரியும் இருக்கிறவள் எந்த சொத்துக்கு பகவான் ஈஸ்வரனோ அந்த சொத்துக்கும் ஈஸ்வரி அவன் எதை அடக்கி ஆள் இவளும் அவருடைய பத்னி என்ற பொறவைக்கு அடக்கி ஆள் அவளுக்கு இந்த தலைக்கு வெள்ளி இருக்கிறது தெரியாமல் இருக்க வேணும் என்று ஆட்சேபிக்கிறது உடனே அது உண்மையை தெரி கொள்ளாமல் பேசுற பேச்சியை தவிர அபகரபாக்கம் உள்ள வசூக்கு இம்மாதிரியான குறையை நான் சொல்லுகிறவர்க்கு இல்லை சமாதானம் இன்னும் இந்த ஸ்லோகத்தில் என்ன மேல்தான் விஷயங்கள் அவர் ஷப்பசன ஆசனி வையோம்மேஷாஜ சதை சுர்சாரீாம சொல்லுகிறார் என்றால் பிரம்மா சிவன் முதலான தேவதன் என்ன அவர்களுடைய பத்ரிமார்கள் என்ன எல்லாரும் தேவதியினை உகப்பிக்கக்கூடிய ாகவும்சிகளாகவும் இருக்கிறவர்கள்புராசதாசீ ஆச்சாரிகள் வியாணம் பண்ணபோது என்ன வியாணம் சொல்லுிறார்கள்தி என்கிற திரையானது பகவானையும் அவருடைய பத்னியான தேவனியும் அறியவுட்டாமல் மறைக்கக்கூடிய திரை என்னன்னா ஜெகன் மோகினி மாயா எவனைக்காக வந்திருக்கேன் அப்படி யார மறைச்சிருக்கிறது என்ன பிரம்மாவுக்கே தெரியாமல் மறைச்சிருக்கு இவருக்கே தெரியாது தெரிய தேவதற்கு தெரியாது பார்வதிக்கு தெரியாது சரஸ்பதிக்கு தெரியாது இந்திரானுக்கு தெரியாது அது சமகி ஆஹாரம் என்று சாஸ்திரங்கள்லே ஒரு முறை சொல்லுவார்கள் அந்த முறை தெரிந்த பேருக்குதான் தெரியும் ஜெகன்மோகி மாயா அந்த மாயா பெரிய சிராட்சியாவது எம்பெருமான் என்கிற தம்பதிகளை உள்ளபடி உணராதவர்கள் தங்களை உணராதவர்கள் உணராதவர்கள் தம்பதிகளையோ தங்களையோ பிரகதியையோ விபரீதமாக உணர்கிறவர்கள் அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு அஞ்சர்களை சொல்ற போது குருமாவையும் சரஸ்வதியும் எடுத்திருக்கா இங்கதானே கண்ட வர்றது இங்கே ஒரு சமரசமான லோகத்திலே பழக போகணும் மற்ற மதஸ்தர்கள் இதை ஒப்பு கொடுத்ததில்லை நமக்கு என்ன தெரியுமா வம்பு நாம் அடைமோக்க வேண்டியதுதான் என்ற தத்துவத்தை நாம் உணர்ந்தால்தான் நமக்கு இந்த சரீரம் போகும் மறுபடியும் சரீர சம்பந்தம் ஏற்படாது அதான் சித்தாந்தம் இந்த பாம்பி மண்ட அழிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது இங்கே பிரகதியாகன தெரியினாலே ஞானம் இல்லாதவர்களை எடுத்து காட்டும் போது உண்மையாதி என்று காட்டுறா என்ன அவதாரிக்கும் இந்த விஷயங்களை சர்க்கை பண்ணி சொல்ற காலத்துல சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதா வருது சொன்னால் விரோதம் ஆகவே சொல்ல வேண்டியதான் அத மேலே சொல்றேன் இனிமேல் தான் இந்த சோகம் யாக்கிஸ்தானத்திலேயே பகு விஷயங்கள் தேசியனுடைய யாக்கிஸ்தானத்திலயே இருக்கு இவருடைய வதம் எல்லாருக்கும் பொதுவான கிரந்தம் யார் பண்ணினது பண்ண எனக்கு நான் ஒரு விதமா சொல்றேன் அதீராமாயணத்தை சேவிக்கிறது போலே சீபாகவதில்லை என்ற குறை இருக்கிறேன் அவ்வளவு கிடைக்கும் வெளியிருக்க அவனுக்கு இருக்கிற உக்கருகன் அவனை தவிர வேற ஒருவருக்கும் கிடையாது ஏன் நீ சொல்ற போது பிரம்மாவுக்கு கிடையாது எனக்கு கிடையாது அந்த பிரய கிரகம்டிக்கிறேன்டிக்கல சொல்ல லட்சுமி லட்சுமிக்கு கூட கிடையாது அந்த விஷயத்தை லட்சுமி கிருஷ்ணகிரத்த தெய்வம் அப்படின்னு தெய்வம் தி இது தெய்வத்துக்கு பண்றத பொறுக்காதுல ஆயிர பொறுக்கல்ல காரிகரமாகறது அவனுக்கு நமக்கு அவனுக்கு பொறுக்காது லட்சுமியே உனக்கு இருக்கிற பெருமை எனக்கு உனக்கு எனக்கு என்ன சாமி மற்றவரோட காற்றிலும் அவனுக்கு பெருமை சொல்றது இருக்கட்டும் அவன் தேவதேவதே அவனுக்கு இருக்கிற பெருமை தனக்கு கிடையாதுன்னு அவன் சொல்லி கேட்டு ஒவ்வொன்னு தெய்வம் தெய்வம் தெய்வம் இங்கே ஒரு சர்ச்சை அந்த சட்டையை நல்லா கவனிக்கணும் பிரம்மா சரஸ்வதியை சிருஷ்டிக்கிறார் சரஸ்வதி ரொம்ப லட்சமா இருக்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஆசிர்வாகவம் சொல்லிருக்கிறபடி சொல்றேன் சரஸ்வதியை சிருஷ்டிக்கிறார் சரஸ்வதியை பச்சினையாக ஆக்கிக் கொள்ள வேணும் என்கிற இச்சை பிரம்மாவுக்கு ஏற்படுறது பிரவர்த்திக்கிறார் மரிசி முதலான பிள்ளைகள் எல்லாம் பகவான் இடத்துல போய் என் தகப்பனார் பிரம்மாவுக்கு பயிற்சி சித்தித்த பண்ணை தான் விவாகம் செய்து கொள்ள வேணும் என்று அவர் பெருவானே உன் திருவணிகளை சரணம் பத்துறேன் அந்த விரகணம் பெற்றவராய் இருக்க போன சரணாதி சரணாதிட்ட எடுத்து எடுத்து காட்டுற இத விட இல்ல சரித்திர பாகிருக்கேன் இந்த பிரம்மா ஒரு சண்டைக்கு வர மாட்டா சிவனை பத்தி சொன்னா சண்டை வந்துடும் அது பாரு லோகத்துல சிவனும் பார்வதியும் இருக்கிற ஸ்தானங்கள் எல்லாம் சொல்லிருக்கேன் சிவனும் பார்வதியுமாயிருக்கிற ஸ்தானங்களை சொன்னபோது பார்வதி அறையில வஸ்திரமே கிடையாது அந்த சிவனும் பார்வதியும் பரிமா இருக்கிற பரிமாற்றங்களெல்லாம் கிடைக்கிறார் ஒரு ராஜா வேட்டைக்கு போனா அந்த உடத்துக்கு போனா பார்வதிக்கு சட்டமா போகுட்டு போயிட்டேன் இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் பண்ணா போதுவா இப்படி எழுதுற அமிர்த விற்பாந்தம் ஆன சிற்பாடு மோகினி ரூபத்தை சிவன் கேட்டு பகவான் இடத்திலே பார்வதியோடு கூட வந்து ஹே விஷ்ணு நீ மோகினி ரூபம் எடுத்து அமிர்தத்தை விநியோகம் அந்த ரூபத்தை பத்தி ரொம்ப சொல்ற எனக்கு அந்த ரூபத்தை காட்டு என்னை சிவன் பகவான் இடத்திலே பிரார்த்திக்க பகவான் சிரிக்கிறான் அங்க தரிசனம் சொல்லிருக்க மோகினி ரூபம் எடுத்து அமிர்த மகனம் பண்ற காலத்திலே பகவானுடைய திவ்யமங்களை வைக்கிறான் அப்படாக நீங்க சிவன் அந்த பொன் ரூபத்தை எனக்கு காட்டு என்னை பிரார்த்திக்கிற காலத்துல எதுக்காக என்கிட்ட வந்திருக்கா இந்த ரூபத்தை பார்க்கிறோம் என்ன என்ன பகவான் அப்போனி ரூபம் போலே பகவான் சிருஷ்டிக்கிறான் அந்த ரூபத்தை பார்த்து சிவன் புறப்பட சிவனிடத்திலே அந்த பாகதமான ரூபம் மோகினி வசப்படுறாளா வசப்படலையா மோகினிக்கு இவர் வசப்பட்டாரவர மோகினி இவர்த்த வசப்படல பாகவத்துல நிரூபணம் சொசத்தை வச்சிருந்து வாக்கவன கேட்கிறேன் நினைக்க கூடாது அன்னைக்கு ஒரு ஜாத்தி வந்து நர்த்தனம் பண்ணாலுமே ரொம்ப அழகா இருக்குதானே அந்த ரூபம் அந்த ரூபத்தை பார்க்கறதுக்காக நான் வந்துடுக்கேன்னு கேள்வி கொள்வது நான் வாயே உடனே வியாசர் பராசர் என்ன சொல்றார் பார்க்க அவன் வசப்படல்ல ஆத்மாராமன் அவன் விஜேந்திரியன் அவன் வசப்படல்ல வசப்பட்டது போல தன்னை காட்டுறான் அவன் ஒருவருக்கும் வசப்படுறவன் இல்ல எத்தனை எடுத்துக்கா ஒருவருக்கும் வசப்படுறவன் இல்ல இவனுக்கு ஒரு பெருமை சொல்றது போல பிரம்மாவுக்கோ சிவனுக்கோ மற்றவர்களுக்கோ சொல்ற போது வசப்பட்ட தான் வேற மொழக்கு சகல கிரந்தங்கள் சொல்றதே தவிர வசப்படாத ஜரிதத்தை சொல்ல மாயேசாலா மாயா வச்சாளா மாயா சம்பந்தத்தாலே அஜானம் ஏற்படுறது என்று சொல்லி அந்த மாயா சம்பந்தத்தாலே அஜானம் பெற்றவர்கள் ஆறு கேட்டா பிரம்மா முதலாரம் தேவதகள் என்று சொல்றதுக்கு என்ன தட்டுந்தாருடைய இரும்ப உடைச்சாலும் உடைக்கிற உடைக்க முடியாது அப்படிப்பட்ட மூளை அவர் பௌதிர்க்க இருக்கு ரொம்ப தீர்மானமா பேசினவர் அவர் ராஜ மகிஷி பத்மர்த்த என்ன ராதமணியினரவர் ராஜ மகிஷியை வச்சிருந்தேன் வாக்கியார்த்தம் வெப்பப்பட்ட வாக்கியார்த்தம் இங்க சௌகி ஆஹாரத்துக்கு நான் இப்ப அர்த்தம் எடுத்துருக்கேன் ஜெகன்மோகினி மாயா தேவனிக்கா அந்த ஜெகன்மோகம் யாருக்குன்னு கேட்டா முருமே அதனால்தான் பிரகதியை முதல்ல செல்லி பிரகதி சம்பந்தத்தாலே மோகம் உள்ள அதிகாரிகளை சிற்பாடு சொல்றார் பிரம்மேசாதிகளே மோகித்தார்கள் நம்ம போன்றவர்களுக்கு கருத வந்தார் நமக்கு ஞானம் இருக்கு என்று சொல்லிக்கிறதுக்கு எந்த விசத்துறை யோகிட்டு இருக்கு இதுல பிரம்மாவுக்கு பரப்புஞ்சுற வாக்கியம் சிவனுக்கு பரப்பு சொல்ற வாக்கியம் இந்திரனுக்கு பரத்து சொல்யம் அந்த வாக்கியங்களாலே அந்த உயர்ந்தது வாதி வரது அதுக்கு அர்த்தம் சொல்றது பார்வதிக்கு சைஷி சொல்ற வாக்கியம் இந்த சென்ன மல்லீஸ்வரன் சென்ன கேசவந்த சன்னிதி அங்க அடியுக்கு சம்பந்தம் கேசவன் சன்னிதியிலே பிரவச்சனம் பண்ணிட்டு நவராத்திரி மல்லீஸ்வர சன்னிசில இருக்கிற தம்பிஸ்தானத்துல போட்டு லட்சுமி சரஸ்வதியும் பாதத்தில் பரிசு பண்றது போல சித்திரம் போடுவாங்க இப்ப லோகத்துல ராஜராஜேஸ்வரி சக்தி சொல்ற மதம் வந்து ரொம்ப விஷயமா இருக்காங்க சக்திக்கு பரிசு பண்றதே சேமித்து எல்லா லோகத்தில பிரச்சாரம் அதிகம் இத பத்தின மத சட்டம் ரொம்ப அதிகம் நான் நான் எப்படி சொல்றேன்னு விடாது சட்ட சொல்ற அவரது பேருக்கும் பார்வதியும் நடத்துறதான் நாகராஜேஷ்டன்னு சக்தி சொல்லு நடத்துல தான் அவருக்கு ரொம்ப பத்தி பத்து இனிமே பிரம்மேசாதி சுரோவிர சதைகாப்பாசாசீகன இந்த வாக்கியம் தாண்டனம் இந்த இந்தியத்துல பேசுற அப்போதுதானே சீயப்படி நீங்க கல்யாண நாராயண பரமாத்மா ஏற்படும் மற்றவர்களுக்கு இந்த பரத்துவம் இல்லையு ஏற்படும் மற்றவர்களுக்கு பரத்துவத்தை எப்படி சொல்ற அது கொஞ்சம் சொல்லி அதுல அனுபத்தியை நம்ம சுவாமி வந்து எப்படி காட்டுறார் நாராயண பரத்துவத்தை எப்படி சொல்ற என்ற விஷயத்த நாம் அனுபவிச்சு வந்தது அதே அடுத்த கால சே